நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு நவம்பர் நாலு ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு ஸ்பெஷல் அமைப்புற யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வருஷம் தொடங்கப்பட்ட தினம் தான் நவம்பர் நாலு இருநூற்றி நான்கு உறுப்பு நாடுகளை கொண்ட யுனெஸ்கோ அமைப்பு அதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே உலக நாடுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தொடங்கப்பட்டது உலக நாடுகளுக்கு இடையில கல்வி அறிவியல் அப்புறம் கலாச்சாரம் இதுல எல்லாம் ஒத்துழைப்ப ஏற்படுத்தி அதனால உலக நாடுகளோட வளர்ச்சிக்கு ஒரு பாலமா அமைஞ்சது யுனெஸ்கோ அமைப்பு பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ்ல தான் யுனெஸ்கோ அமைப்போட தலைமையகம் அமைஞ்சிருக்கு அதோட 199 தொண்ணூத்தி ஒன்பது நாடுகள்ல அந்தந்த உறுப்பு நாடுகள்ல யுனெஸ்கோ அமைப்போட அலுவலகங்களும் அமைஞ்சிருக்கு இந்த அமைப்போட ஒரு வளர்ச்சி பிரிவு தான் கல்வி அதாவது கல்வியில நாடுகளுக்கு உதவி செய்யறது இல்லாட்டி வளர்ச்சியில பங்கெடுத்துக்கிறது கல்வி திட்டங்கள் உறுப்பு நாடுகளோட கல்வி நிலையங்கள்ல மற்ற நாடுகளோட உதவி புரியறது இந்த மாதிரியான வழிகளில் கல்வி வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யறது யுனெஸ்கோ அமைப்பு உதாரணத்துக்கு நம்ம இந்தியால பல யுனெஸ்கோ பேஸ்டு கல்வி வளர்ச்சி திட்டங்கள் கல்லூரிகள் பள்ளிகளில் எல்லாம் மேற்கொள்ளப்படுது ஐஐடி கல்வி நிறுவனங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல யுனெஸ்கோ அமைப்போட உதவியால பல ஆராய்ச்சி படிப்புகள் நடத்தப்பட்டு வருது இது மூலமா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அதாவது மாணவர்கள் பரிமாற்ற திட்டங்கள் நடைபெறவும் செய்யுது இதனால இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள முடியும் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து மாணவர்களும் இந்தியாவுக்கு வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்படுது இது கல்வி மற்றும் அறிவியல் வளர்ச்சியில யுனெஸ்கோ அமைப்போட ஈடுபாடுன்னே நாம் சொல்லலாம் இதே மாதிரி கலாச்சார பரிமாற்றத்துக்கும் உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி தருது யுனெஸ்கோ அமைப்பு இது ஏன் அப்படின்னா உலகத்தில இருக்கிற பல விதமான கலாச்சார நிகழ்வுகள் பாரம்பரிய தலங்கள் அதாவது ஹெரிடேஜ் சைட்ஸ பாதுகாக்கிறதுக்கும் அத உலக மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவி புரியற ஒரு அமைப்பா யுனெஸ்கோ அமைஞ்சிருக்கு இந்த பாரம்பரியம் அப்படிங்கறத கலாச்சாரம் தொடர்புடையது அப்படின்ட்டும் இயற்கையா அமைஞ்ச பாரம்பரிய சின்னங்கள் சின்னங்கள்னும் பிரிச்சு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க யுனெஸ்கோ அமைப்பு உதாரணத்துக்கு நம்ம இந்தியாலயே பார்த்தோம்னா தாஜ்மஹால் அஜந்தா குகை கோயில்கள் தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இது எல்லாமே பாரம்பரிய கலாச்சார சின்னங்கள் வகையில சேர்ந்தது அதாவது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் காசிரங்கா தேசிய பூங்கா இதையெல்லாம் இயற்கையான பாரம்பரிய சின்னங்கள் வகைய சேர்ந்தது அதாவது நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வகைய சேர்ந்தது இப்படி இந்தியாலேயே 30 பலவிதமான கலாச்சார சின்னங்களும் ஏழு இயற்கை சின்னங்களும் யுனெஸ்கோ அமைப்ப அறிவிச்சு அத பாதுகாத்துட்டும் வராங்க அரசாங்க ஒத்துழைப்போட இது நடக்குது இதே மாதிரி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டுலையும் யுனெஸ்கோ அமைப்பு இந்த பாரம்பரிய சின்னங்களை பராமரிச்சுட்டு வராங்க உலகத்தோட வளர்ச்சியில கல்வி அறிவியல் அப்புறம் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தர யுனெஸ்கோ அமைப்பை கௌரவப்படுத்த அந்த அமைப்போட இருபத்தி ஆண்டு நிறைவை சிறப்பிக்க இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இருபது பைசா அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையில் அஜந்தா குகைக்கோயில் சிலைகளை பதிவு செஞ்சும் இந்திய அஞ்சல் துறை இந்த அஞ்சல் தலையை நாம பாரம்பரிய தலங்கள் அதாவது ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கலாச்சார சின்னங்கள் அதாவது கல்ச்சுரல் சைட்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆண்டு விழாக்கள் அதாவது ஆனிவர்சரிஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் எம்பளம்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்